அதில் பாடல் படிப்பதற்கும் நபி அவர்கள் தடை செய்தார்கள் அபுதாவா ஒன்று பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது திருமிதி மூன்று இரண்டு இரண்டு இது ஹசன் என திரும்பியுமாம் கூறுகிறார்கள்